பாடம் அந்நூற்றி பத்தொன்பது அல்லாஹுவின் கண்ணியத்தின் பெயரால் சொர்க்கத்தை தவிர மற்றதை ஒருவர் கேட்பது வெறுக்கத்தக்கதாகும் அல்லாஹுவின் பெயரால் ஒருவர் கேட்டால் பரிந்துரை செய்தால் அதை மறுப்பது வெறுக்கத்தக்கதாகும்